காணானுக்குள் போய் காணானை சுதந்திரிக்காத ஒரு கூட்டத்தை நான் சொல்றேன் யாரு சொல்லுங்க காணானுக்குள் போய் காணானை சுதந்திரிக்காதவர்கள் ஒரு கூட்டம் சொல்லுங்க சும்மா சத்தமா சொல்லுங்க சரி ரூபன் கோத்திரமா நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு புதுசா பிரசங்கத்துக்கு பாயிண்ட் தான் கிடைக்குது ரூபன் காத் அதாவது ரூபன் காத் மனாசையில் பாதி கோத்திரம் சிந்திக்கல நீங்க சொல்லி இருக்கீங்க அது சிந்திக்க வேண்டிய பாயிண்ட் ரூபன் காத் மனாசையின் பாதி கோத்திரம் ரெண்டரை இந்த வீரர்கள் எல்லாரும் எங்க போனாங்க காணானுக்குள் பிரவேசித்து யுத்தம் செய்து ஜனங்களுக்கு பங்கெடுத்து வரைக்கும் அங்கேயே இருந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு திரும்ப இவர்தான கடந்து எங்க வந்து சேர்ந்துட்டாங்க சொல்லுங்க எகிப்துக்கு வரல அது எகிப்து எகிப்து வருவான் இருக்கிற தூரம் என்ன தூரம் அவங்க எல்லாரும் எங்க வந்துட்டாங்க கேளயாத்துக்கு வந்துட்டாங்க பழைய இடம் அதாவது இப்புறம் அங்கே போய் யுத்தம் செய்து காணானிலே கால் வைத்து எல்லாம் செஞ்சுட்டு ஆனா கடைசில யுத்தம் எல்லாம் முடிஞ்சு அவங்க அவங்கவுங்க இடத்தை பெற்றுக் பின்பு இந்த குரூப் எங்க வந்துருச்சு தான் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் இருந்த அந்த கீழையாத்தின் அந்த பகுதிக்கு வந்துட்டாங்க ஏனா ஏன் ஏகா திரும்பி வந்துட்டாங்க அங்க ஆடு மாடுகளுக்கு நல்ல வசதியா இருந்துச்சா நல்லா அபிஷேகம் பெற்று எப்போ ஆறாம் அதிகாரத்தில் பாருங்க இனி வரும் ருசி பார்த்தும் சிக்கலாம் மறுதளித்து போனவர்கள் குமாரில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்த மனம் திரும்புவதற்கு இதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூட வரும் பலனை ருசி பார்த்தும் பரம இவை ருசி பார்த்தும் அப்படி இருக்கா அதே தான் எவரேதான் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்து எந்த லெவலுக்கு போயிருக்காங்க ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டாங்க அடுத்து பரம ஈவை ருசி பார்த்தார்கள் பெற்றார்கள் தேவனுடைய நல்வார்த்தையை பெற்றார்கள் இனிவரும் உலகத்தின் பலனையும் ருசி வார்த்தா எல்லாம் முடிஞ்சுட்டு வண்டி திரும்பி எங்க வந்தாச்சு கானானுக்கு போனா அந்த தேசத்தின் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கால் வச்சான் அங்கு உள்ள நன்மைகளை புசித்தாங்க யுத்தம் பண்ணாங்க ஜெயிச்சாங்க நாடு பங்கிடப்பட்டது எல்லாம் முடிஞ்சது பார்த்தா சொன்ட்டானே தேமாவை குறித்து பைபிள்ல சொல்லியிருக்கு தேமா என்பவன் பவுலோடு சிறைச்சாலையில் எத்தனையோ மாதங்கள் வருஷங்கள் கடந்தானா சிறச்சாலையிலிருந்து விடுதலை கிடைச்சி வந்த உடனே இப்பிரமஜத்தின் மா மேல் ஆசை வைத்து தேமா என்னை விட்டு பிரிந்து தசலோனிக்கே போய்விட்டாங்க எத்தனை வருஷம் நீ ஜெயிலில் கத்துறக்காக நின்றுட்டு கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உலக ஆசை வந்துருச்சு அநேக ஊழியக்காரங்க இப்படித்தான் ஆ சியோன்னு வருவான் திரும்பி பார்த்தா யாரு கூட ஏதாவது இருப்பான் நான் வந்து சீரியஸா சொல்றேன் பரமையு ருசி பார்த்து தரிசனம் கிடைச்சி நீ திரும்பி போற மூன்று வருஷம் ஏசுவோடு இருந்து ஊழியம் செஞ்சுட்டு கடைசியில் யூதா செங்க போய் சென்று நான் கொண்டு செத்தான்னு நீ எப்படி திரும்பி போலாம் எப்படி நீ பழைய இடத்துக்கு போலாம் பல இடத்துக்கு போனா பிரயோஜனமே இல்லையே இந்த மார்க்கத்தில் உனக்கு பிரயோஜனம் இல்லை இந்த மார்க்கத்தில் நீ கடந்து வந்ததுல உனக்கு அர்த்தமே கிடையாது இத்தனை வருஷம் இந்த மார்க்கத்தில் வந்து உபதேசம் கேட்டு பரமையை ருசி பார்த்து பரிசுத்தாவியை பெற்று எல்லா விதமான பெற்று எல்லா ஆசீர்வாதங்களையும் வாங்கிட்டு கடைசியில் ஓ நிலவரம் என்ன உன்டைய முடிவு இவ்வளவுதானா நீ திரும்பி வரலாமா அதுக்கு காரணம் என்ன ரூபன் ரூபன் ரூபன் தளம்பினவன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நேற்று படித்தோம் ரெண்டு நாளைக்கு மூணு நாள் ரெண்டாவது காத் ஏராளம் கத்திர ஆசீர்வாதத்தை அழுலி கொடுத்துட்டாரு அவனுக்கு இப்போ எனக்கு அவன் சாலமோன்னு சொன்னா நடக்கணுமா என்ன வந்துருச்சு சர்பிளஸ் ஆயிடுச்சு உனக்கு பணம் வசதி வாய்ப்பு நல்லா இருக்கு பரிபூர்ணம் அடைகிறதுனால் தருத்திரமாக திருடாத படிக்கும் பரிபூர்ணம் அடைகிறதுனால் தேவன் யார் என்று நான் மறுதலியாக படிக்கும் அண்ணன் உள்ள படியை நமக்கு நம்ம நிலவரம் யோசிச்சு பாருங்க நிலவரம் தாறுமாறா போய்கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த விஷயத்துல நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் அதனால நீங்க நல்ல ஆவிக்குரிய ஜீவி இருக்கிற மாதிரி இருந்துட்டு ரிவர்ஸ் போயிடக்கூடாது அப்படி நீங்க போவீர்களானால் கஷ்டம் என்னாக முப்பத்தி ரெண்டு முதல்ல ஒன்னாவசனத்துல ரூமன் புத்திரருக்கும் காத்து புத்திரருக்கும் ஆடு மாடுகள் மிகவும் திரளா இருந்தது அவர்கள் யாசியர் தேசத்தையும் கிளையா தேசத்தையும் பார்த்தபோது அது ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம் என்று கண்டார்கள் உடனே மோச இடத்திலும் இளையாசிடத்திலும் போய் எங்களுக்கு இந்த இடத்தை நீர் தர வேண்டும் எங்களுக்கு நாங்கள் இங்கே இருப்போம் ஆனா நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு நாங்கள் திரும்பி வந்து இந்த சபை கெட்டுறதுக்கும் இந்த பரிசுத்தவான்களையும் நீ அதிகமாக நேசித்த ஒரு ஆள் இந்த சத்தியம் இந்த உபதேசம்லாம் உனக்கு நல்லா தெரியும் எல்லா விதமான உபதேசமும் தெரிஞ்சு உனால எப்படி பின்மாறி போக முடியும் போலாமா மனாசே மரதி மனாசேனா என்ன அர்த்தம் மறதி தேவனை மறந்து போய்விட்டாயா இந்த பரிசுத்த வாங்கல் உனக்காக ஜெபிச்சதெல்லாம் மறந்து போச்சா இந்த சபைக்கு வரதுக்கு முன்னால நீ தருத்துனா இருந்து இந்த சபைக்கு வந்த பின்பு ஐஸ்வர்யனை மாறினது மறந்து போச்சா உன்னைய துக்கத்துல உனக்கு பங்கெடுத்த சபை கூட்டத்தை மறைஞ்சிருச்சா மறந்து மறந்து போயிச்சா கத்தர் உனக்கு நீ அழுத உனக்கு கேட்டதை கொடுத்தார் ஐஸ்வர்யத்தின் பின்னால் நீ போவா என்று யோசிக்கவில்லையே அப்படின்னு அவனைய தரத்திரனாவே தேவன் வச்சிருப்பாரே எனக்கு உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் நீ உண்மையாயிருப்பா என்று உனக்கு படிப்பு அறிவு ஐஸ்வர்யம் வசதியெல்லாம் கொடுத்தார் ஆனால் ரூபன் சொன்னா நான் திரும்ப போயிடுறேன் நாங்கள் அங்கேயே போயிடுறோம் போ இன்னைக்கு இம்மைக்காக ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றுவானால் அவன் பரிதபிக்கப்படத்தக்கவன் சரி நீங்க சொன்னால எனக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் கிடைச்சிருச்சு நான் சொல்ல வந்தது இன்னும் ஒரு கூட்டம் அவங்கள சொல்லுங்க சொல்லுங்க காணாலை பார்த்து அதை சுதந்திரித்துக் கொள்ளாதவர்கள் செத்து பிட்ட பேர் பத்து பிரபுக்கள் பன்னெண்டு பேர் போனாங்களா கானாணை வேப்பது நாள் ஊரு முழுசும் போய் பார்த்தா ஒரு தோட்டத்தில் ஒரு திராட்சைக் கொலை இருந்துச்சு அந்த திராட்சை குலையை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க ஏன்னா அது ஒரு ஆள் நினைச்சு முடியாது தூக்கவே முடியாது அது ரெண்டு பேர் கம்பு போட்டு தூக்கிட்டு வந்தான் பாராபா என்ன தேசம் என்ன செழிப்பா இருக்குன்னு நாப்பது நாள் பைபிள் படி நீங்க பாத்தீங்கன்னா இந்த நாற்பது நாள் இவங்க சுத்தந்து துதி பரப்பட இந்த பத்து பேர் பண்ண சேட்ட கத்தரு அப்பதான் முடிவெடுத்த நாற்பது நாள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை நீ போய் சேர நாற்பது வருஷமாக இவனுக்கு செத்தும் போயிட்டான் செத்தும் கெடுத்தான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இவன் செத்தும் போயிட்டான் இந்த ஜனங்கள் இவங்களால பட்ட பாடம் எவ்வளவு நாற்பது வருஷம் என்னாகமம் பதினாலு முப்பத்தி நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த நாற்பது நாள் லக்கத்தின்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் நாற்பது வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கு வந்து மாறுதலை உணர்வீர்கள் எத்தனை வருஷம் நாற்பது வருஷம் சுத்தினது காரணம் இங்க ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த பத்து பிரபுக்கள் பத்து பேரும் சாதாரண நாள் கிடையாது நாற்பது நாள் காணான்ல போய் பழத்தருசிச்சு அங்கேயே குளிச்சு அங்கேயே தங்கி அங்கேயே அந்த தேசம் முழுவதும் சுத்தி சுத்தி அந்த தேசத்தினுடைய நன்மை வளமை அது எப்படிப்பட்ட தேசம் எவ்வளவு மகிமையான தேசம் எல்லாத்தையும் சுத்தி பார்த்தான் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு நாப்பது நாள் முடிஞ்சு பாளையத்துக்கு வந்துட்டு சொன்ன கதை என்னது பார்த்தா நல்லா தான் இருக்கு ஆனா அங்க போகத்தான் முடியாது அதை ஒண்ணு ஜெயிக்க முடியாது எப்படி பல்லவத்துக்கு உனக்கு தரிசனம் கொடுத்து பல்லவத்தில் சீ ஒன்னும் எரிசலிமெல்லாம் காட்டி நல்லா ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துட்டு பல்லவம் நல்லா தான் இருக்குது ஆனால் இங்கேருந்து போகிறது தான் ரொம்ப கஷ்டம் ஒரு துச்செய்தியை பரப்புனா இந்த பத்து பேரும் துச்செய்தி பரப்புனா குரூப் என்னாகமம் பதிமூணு நாலுலருந்து பதினஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாசிக்க வேண்டாம் என்னாக நாலு பதிமூணுல நாலுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் எல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாங்க எல்லாத்தையும் சுத்தி முடிச்சுட்டு வந்துட்டு இப்ப கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா நாங்க சொல்லுவோம் அது ராட்சஸ பெறுவீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது முப்பத்தி ரெண்டு மட்டும் வாசிங்க நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்து அந்த திசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளை போல இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படி இருந்தோம் என்று சொல்லி இப்படி இசுரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள் போதுமா இவங்க காணானுக்குள்ள போயிட்டு நாற்பது நாள் ரவுண்ட் அடிச்சு இனி வரும் ருசி பார்த்து நல்வார்த்தைகளை கேட்டு பரமையை ருசி பார்த்து எல்லா பரிசுத்தாவியை பெற்று தரிசனம் பெற்று பிரகாசிக்கப்பட்டு எல்லா ரவுண்டும் முடிஞ்சுது இப்போ வந்து சொன்னது என்னதே அவிசுவாசம் இத்தனை வருஷம் விசுவாசி நாற்பது வருஷம் விசுவாசி நாற்பது நாலு இருபது நாலு இருபது வருஷம் பத்து பதினஞ்சு வருஷம் இந்த சபையில் இருந்துட்டு நீ கடைசியில் இந்த சத்தியத்தின் முப்படிலாம் ஜீவிக்க முடியாதுங்க ரொம்ப டஃபுங்க அப்படி நீ யார் அந்த துர்ச்செய்தி சொல்கிற அவிசுவாசி இத்தனை வருஷம் இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிற அவ நம்பிக்கைகளும் ரெண்டு பேரும் கிளியர் ஆயிடுச்சு யாரு யோசுவா காலே அவங்கள பத்தி வேண்டாம் பத்து பேர் பத்து பேரு வந்து செத்தேபா முப்பத்தி அதிகாரம் அனுபவப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்து சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகி அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் பாதியினால் சேர்த்தார்கள் போதுமா கொண்டுட்டா இருக்க மாட்டான் இறுதியில் ஒருவருக்குள்ள எச்சரிக்கையாருங்கள் அவிசுவாசத்தை மட்டும் பேசினீங்க என்ன ஏன்னா தேவன் பெரியவர் இவன் வந்துட்டு அவன் ராட்சச பூத்தரன் வெட்டுக்கிளி வெட்டுக்குளிக்குள்ள சக்தி இருக்குங்க ஜீவன் இருக்கு உனக்குள்ள உலகத்தில் இருக்கிறவன் இருக்கிறவர் பெரியவர் நீ அதை விட்டு விட்டு நான் பார்த்தேன் அவர் ராட்சசன் நான் வெட்டுக்கிளி நான் மலை மாதிரி இருந்தான் நான் மடு மாதிரி இருந்தேன் அதெல்லாம் ஒன்றும் சொல்லாத கத்திர ஒன்றே வச்சு அதை நொறுக்கணும்னு நினச்சார்னா நொறுக்குவார் என்னாகமம் பதிமூணில் நாலுலருந்து பதினஞ்சு வரைக்கும் பார்த்தா இந்த போயிட்டு வந்த அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கான் மொத்த பேரும் பன்னெண்டு பேர் இருக்கான் நாலாம் அவசரத்துல இருந்து பதினஞ்சாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோத்திரத்துலையும் ஒவ்வொரு பிரபு போனான் சாதாரண ஆள் போல ஒரு புதிய ஆத்தமா போகல ஒரு புதிய ஆள் போகல போனது யாரு ஒவன்லையும் செலக்டடா இருந்த பிரபுக்கள் நல்ல ரொம்ப டெக்னிக்கலா சத்திரையில சிக்காம தான் வேவு பார்க்க தெரியாம அதே நேரத்தில் நாற்பது நாள் அங்கேயே புசித்து குடித்து அழகா இவங்க ஒவ்வொருத்தர் ஒருத்தர் ஒருத்தர் குரூப்பா இருந்த அங்க தேசத்தை பார்த்து முழு தேசத்தையும் சுத்திட்டு வந்தான் திறமை உள்ளவங்க அவங்க எல்லாரும வந்து சொன்னதுதான் சரியில்லை உன்னுடைய ஓட்டம் முடியும் போது விசுவாசத்தை விட்டுட்டேங்க நான் தோத்துட்டேன் அப்படி சொல்லக்கூடாது ஓட்டத்தை முடிக்கும் போது நல்ல போராட்டத்தை போராடினேன்னு விசுவாசத்தை காத்துக்கொண்டு சரி முதலாவது ரூபன் கோத்திரத்தில் சமூவா சமூகா அப்படின்னு ஒரு ஆள் போனான் சமூக சொன்னா புகழ் பெற்றவன் அர்த்தம் புகழ் பெற்றவன் அவன் பேர் அவங்க அப்பா பேர் வச்சாரு சக்குரியன் குமாரன் சமூகா சமூக புகழ் பெற்றவன் உலகத்தில் உனக்கு புகழ் இருக்கலாம் சபைக்குள்ள கூட நல்ல புகழ் இருக்கலாம் ஆனால் காணானை நீ பார்த்து நீ நீ ருசித்த அந்த இனிவரும் உலகத்தை நீ மறுபடியும் என்ன செய்யணும் போயே பார்க்கணும் அங்க போய் கால் வைக்கணும் அதை சுதந்திரிக்கணும் இந்த இதோ உங்களுக்குள் இருக்கிறதே அது வந்து இது நிரம்பி இந்த அபிஷேகம் உன்னை கொண்டு உலகத்தில் நீ புகழ் பெற்றவனா இருக்கலாம் வச்சிருப்பாங்க நற்செய்தி இருக்க வேண்டும் அடுத்துரத்தில் குமாரன்பதி நம்ம ஆளுங்களை ஒரு சிலர் எப்பவுமே நியாயம் பேசிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு சும்மா இருக்க முடியாது வீட்டில் ஒரு சில சகோதரிகளுக்கு எப்பவும் நியாயம் அது சரியில்லை இது சரியில்லை நம்ம ஊழியக்காரங்களில் கூட ஒரு குறிப்பு அது ஒரு ஆவி ஆனா அவங்களுக்கு வந்து அது கரெக்ட் அடியோ நியாயம் தள்ளுண்டு போயிட்டு நியாயம் கிடையாது மற்றவர்களை குற்றவாளியாக குற்றவாளி ஆகாதபடி எச்சரிக்கையாரு ஊருக்கெல்லாம் நியாயம் பண்ணிட்டு நியாயாதிபதியா இருந்துட்டு கடைசில காணானுக்குள்ள போக முடியாம போயிடுச்சு செத்து போயிட்டான் அடுத்து மூணாவது இசக்கார் கோத்திரத்தில் யோசப்பின் குமாரன் அப்படின்னா பழி வாங்குகிறவன் அர்த்தம் நீ பழி வாங்கக்கூடாது ஆண்டவர் சொல்றாரு பழி எனக்குரியது நானே பதில் செய்வேன் நீ பழி வாங்காத யாரையும் நீ முயற்சி பண்ணாத நீ காணுக்குள் போக மாட்டாய் வழியிலே மறிப்பாய் அடுத்து பல்தின் சொன்னா விடுவிக்கப்பட்டவன் அர்த்தம் இந்த உலகத்தில் உனக்கு பல காரியங்கள் விடுதலை கிடைச்சிருக்கும் ஆனா அதே நேரத்தில் உனக்குள்ள அவிஸ்வாசம் இருக்கக்கூடாது நீ விடுவிக்கப்பட்டவன் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன் விசாசின்படியிலிருந்து விடுதிக்கப்பட்டவன் பல அந்நிய காரியங்கள்லேருந்து உனக்கு விடுதலை கிடைச்சிருக்கு ஆனால் உனக்கு எதுலேருந்து விடுதலை கிடைக்கல துற்செய்தியிலேருந்து விடுதலை கிடைக்கல நெகட்டிவாக பேசுறதுலேருந்து உனக்கு விடுதலை கிடைக்கல எல்லாரும் கிடைக்கும் சொன்னால் கிடைக்குமா நம்புறீங்களா அப்படியா எனக்கு தான் நம்பிக்கையே இல்லை அப்போ நீ காணாணுக்குள் போவது கஷ்டம் அடுத்ததாக செபுலோன் கோத்திரத்தில் சோதியின் குமாரன் கா அதிர் அதிஷ்டமுடையவன் காணான பார்க்கிற ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சது பயன்படுத்தல எங்க வீட்டா சொல்லுங்க காணான பார்க்கிற ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சது ஆனா அவிசுவாச துர்ச்செய்தி பரப்பினதுனால அந்த அதிர்ஷ்டம் அவனை விட்டு போயிடுச்சு நான் போன வாரம் நாங்க பெரியதாக்கா எங்கேயோ போய்கிட்டு இருந்தோம் அப்போது ஒரு ஒரு ஆள் ஆடு மேட்ச்சிகிட்டு வந்தான் ஒரு டூ வீலர் தள்ளிக்கிட்டு இந்த ஆடு நடு ரோட்டில் போய்கிட்டு இருக்கு நாங்களும் கஷ்டப்பட்டு எப்படியோ ஆட்டை தாண்டி போயிட்டோம் அப்போ சொல்லும்போது சொல்கிறாங்க அந்த ஆடு மேய்ச்சிட்டு வரதாவது பழைய எம்எல்ஏ ஆனாங்க முதல்ல இவர் ஆடு மேட்ச்சிகிட்டு இருந்தார் திருப்பி எம்எல்ஏ ஆனார் இப்போ எம்எல்ஏ போஸ்டிங் போடிஞ்ச பிறகு திருப்பி எங்கே வந்திருக்காரு ஆடு மேய்க்க வந்திருக்காரு எப்படி ஒருத்தர் ஏழையா இருந்தான் அவனுக்கு லாட்ரி சீட்டில் நல்ல பணம் அடிச்சிது புத்தி இல்லாமல் அவ்வளோதையும் செலவழிச்சிட்டான் எல்லோரும் கேட்டவனுக்கெலாம் கொடுத்துட்டான் ஏமா வந்துட்டான் திருப்பி கொஞ்ச நாள் எங்கே வந்துட்டான் திருப்பியும் பிச்சை எடுக்க வந்தான் அதே மாதிரி உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கு பல்லவத்துக்கு போகிறதுக்கு ஆனால் அவிஸ்வாசம் தான் இந்த நஷ்டமாக்குது அவிஸ்வாசத்தை நீ மூட்டை கட்டணும் காதி அடுத்து காதி இவன் காதி ஏல் காதி அப்படின்னா தேவனுடைய அசி தேவனுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னா தேவன் உனக்கு அதிகபட்சமா இறக்க பாராட்டுறார் ஆனாலும் வேலை செய்யாது தேவகுமாரன் ஆனால் தான் ஊர்ல வந்தபோது அவருக்கு அற்புதம் செய்ய முடியல காரணம் அந்த ஜனங்களுடைய அவிசுவாசம் அவரை அற்புதங்கள் செய்ய விடாமல் தடுத்து விட்டது உனக்கு தேவனுடைய அதிர்ஷ்டம் இருக்கு ஆனாலும் அவிசுவாசம் அதையும் தாண்டி வேலை செய்து அம்மியேல் அடுத்து தான்கோத்திரத்தில் கெமெல்லியின் குமாரன் அம்மியேல் அம்மியேல்னா அவன் தேவ ஜனம்னு அர்த்தம் அம்மியேல் அப்படின்னா கத்தருடைய ஜனம் உனையே கத்தர் நேசித்து தன்னுடைய நாமத்தை தரித்து உனக்கு அபிஷேகம் கொடுத்து உன ஆண்டு நாமம் தரிக்கப்பட்டது அப்படிப்பட்ட நீ ஒரு அருமையான தேவ ஆனால் தேவ அவிசுவாசம் வந்தால் தேவஜனமும் வாலியில் அடிபட்டு போயிடுவான் சரி அடுத்து நப்தலி கோத்திரத்தில் ஒப்பேசியின் குமாரன் நாகபி நாகபி என்ன அர்த்தம் மாய மந்திர வித்தையை நம்ம ஆளுங்க யாராவது மாய மந்திரத்தை சார்ந்தா ஜாதகம் பாக்குறீங்களா இந்த கையை பாருங்க எப்படிதான் இருக்கு இந்த கையில என்னத்தான் தளபதி எழுதி வச்சிருக்கான் பாருங்க ஆண்டவன் அப்படின்னு பாக்குறீங்களா பார்க்குறீங்களா ஆ ஒரு பிசாசு ஏய் நான் உன் கையை பார்த்தா எல்லாம் சொல்லிடுவேன் பார்த்து சொல்லுன்னு சொன்னேன் அப்படி பார்த்து உங்களுக்கு தான் வம்சவழியே கிடையாத உனக்கு நம்மால் கையை பார்த்தோன்னே ஏழு பிள்ளைம்மா அது பிசாது கையை பார்த்து சொல்லு உன் கையை காட்டிருந்துச்சு நீ பார்த்து கரெக்டாக சொல்லிட்டு பார்க்கலான் ஒன்றுமே வம்சவரலாரே கிடையாதா அப்படின்னுச்சு ஓஹோ கரெக்டு மெல்கி சேதக்கையும் கையில் போட்டு வச்சுருக்காரு போல் இருக்கு தெளிவாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் எதுக்கு இதை சொல்கிறேன்னா உடனே பாஸ்டே கை காட்டியிருக்காருன்னு சொல்லக்கூடாது அவன் புத்தி வேற மாதிரி போகுதுன்னு எனக்கு தெரியுது அம்மா லேசாக விட்டால் போதும் டக்குன்னு அதை சான்ஸ் பயன்படுத்தி அப்போ நம்மளும் தெரிஞ்சுக்கணும் நமக்கு மெல்கி இருக்கா இல்லை விட்டால் கல்யாணம் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடணும் மாற்றி கித்தி பார்த்து எங்கேயாவது வந்துடாத ரோட்டுக்கு ம் மாய நல்ல காலம் கெட்ட காலம் ராகு காலம் ஈசான மூளை சனி மூளை நல்ல நாள் அந்த நாளில் கல்யாணம் கொடுங்க செவ்வாய்க்கிழம வேண்டவே வேண்டாம் கல்யாணமே வேண்டாம் சொந்தக்காரம் வரமாட்டான் காலையில் வைக்க வேண்டாம் சாயங்காலம் வைக்கணும் மதுரையில் வந்து பாஸ்ட்ட டேட்டு கேட்டால் அவர் சொல்லுவார் என் டைரியில் இருக்கிற நேரம் தான் நல்ல நேரம் அதான் முகூர்த்தம் பார் சந்திர பாசத்தில் போய் கேட்டால் பாச எங்களுக்கு அந் ம் என் டைரியில் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அது உனக்கு என்னது முகூர்த்தம் முடிஞ்சா வாங்கு இல்லைன்னா போயிட்டேரு அவ்வளோதான் நம்ம ஆளுங்க செவ்வாய் அப்படின்னோடனே அப்படியே மூஞ்சில்தான் மாறிடுது கேட்டால் எங்கள் அக்கா சொல்லுவான் அக்காவுக்கு கல்யாணம் ஓன் பிள்ளைக்கு கல்யாணம் ஓம்பா நீ பெற்ற பிள்ளைங்களுக்கு கல்யாணம் அதுக்கே அண்ணன் தம்பி எல்லாத்தையும் பிடிச்சி விழுக்கிற மாய மந்திரத்தை ம் கடைசியாக காத்து கோத்திரத்தில் என்ன அர்த்தம் தேவனுடைய மகத்துவம் அர்த்தம் கத்தர் பாருங்க நாள் அழகாக சுத்தி பார்த்துட்டு வைக்க வைத்தா எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு கடைசி கதை என்னது அதெல்லாம் கிடைக்காது அந்த தேசத்தி முடியுமா இப்படி ஒரு அவிசுவாசிய தெரிஞ்செடுத்ததுக்காக கத்தர் தூக்கப்பட்டார் செய்யப்பட்ட பலத்த கிரியைகள் சோதனில் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் என்ன செய்திருப்பான் மனந்திரால் நியாயத்திற்பில் சோதம் குமாராவுக்கு நேரிடுவதை பார்க்கலாம் உனக்கு நேரிடுவது அதிகமாயிருக்கும் எப்படி இருக்கும் பாருங்க ஜட்மெண்ட் உனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சிருக்காரு எவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்காரு எவ்வளோ எத்தனை நேரம் கத்தர் ஒன்றை பேசியிருக்காரு தரிசனம் கொடுத்துருக்காரு வெளிப்படுத்தல் கொடுத்துருக்காரு அபிஷேகம் கொடுத்துருக்காரு அக்னி கொடுத்துருக்காரு உன்னோட தூ தூதுகள் பேசுது வசனம் பேசுது உன்னைய பொல்லாப்புகளுக்கு விளக்கியிருக்கிறாரு மாம்சத்துக்கு விளக்கி இருக்கிறாரு பிசாசு செய்வினை ஏவல் மரணம் வியாதி ஆபத்து விபத்து எல்லாத்துக்கும் உன்னைய தப்பி கொண்டு வந்திருக்கிறாரு இதையும் தாண்டி உனக்குள்ள விசுவாசம் வேலை செய்யலாமா கண்களை மூடுவோம் எல்லாரும் சாரி சேத்தூர் சொல்ல மாட்டேன் சேத்தூர் ராஜபாளங்க ஒரு ஜீவிய இருக்கவே கூடாது நீ ஒரு திறந்த புஸ்தகம் கிறிஸ்டல் கிளியர் சிங்காசனத்திலிருந்து ஓடுகிற அந்த நதி எப்படிப்பட்டது பளிங்கு கோப்பான சுத்தமான அந்த தண்ணீர் புறப்பட்டு வந்தது அப்படி முகத்தை பார்க்கலாம் அவன் ஜீவியத்தில் ஒரு மறைவான அந்தரங்க ஜீவியும் ஒன்று ஒழிச்சு வச்சு தலையக்கூடாது இங்கே தலையை காட்டுறது இந்த விலாங்கு மின் மாதிரி இங்கே தலையை காட்டுறது அங்கே வாழை காட்டுறது அந்த வேலையே ஆகாது த்ரீ டைமென்ஷன் ஃபோர்த்து டைமென்ஷன்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது டபுள் ட்ரிபிள் அப்படிலாம் வேலை செய்யக்கூடாது எல்லோரும் கண்களை மடுவான் கத்தடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்துவோம் எனக்கு இதை படித்து பார்த்துட்டு இன்னைக்கு சாயங்காலத்தில் ரொம்ப யோசித்தேன் சே காணுக்குள்ளே போயிட்டு வந்து விட்டுட்டானேன்னு உடனே எனக்கு எவரே ஆறு தான் கத்திர சொன்னார் பத்தியா அபிஷேகம் பெற்றும் பிரகாசிக்கப்பட்டும் பரமையை ஒரு ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் எவ்வளோ நல்ல அனுபவங்களை பெற்றும் அவங்க மறுதளித்து வாழ்க்கையை இழந்து கொண்டார்கள் நாற்பது நாள் சுற்றிட்டு வந்து அந்த தேசத்தை சுதந்திரிக்காமல் போன பத்து வேறாய் நாம் இருக்கக்கூடாது வருஷ கணக்காக கானுக்குள் பிரவேசித்து ஜாதிகளை நொறுக்கி கீழ்படுத்தி விட்டு திரும்ப கடைசியில எவர்தானை விட்டு பின்னிட்டு திரும்பின அந்த காத் மனாசையின் பாதிக்கோத்திரம் அந்த ரூபனை போல நாம் மாறிவிடக்கூடாது தாழ்த்துவை போல வழியிலே செத்து போக வேண்டாம் பரிசுத்த குளைச்சலாக்கி காணானை இழந்து போக தடுமாறி அந்நிய ஆசாரியனா இருந்தாலும் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தாத எத்திரா ஓபாவை போல நாம் இருக்க எல்லாரும் பைபிளை மூடி வைங்க கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க நீங்க ஆவில் நிறைஞ்சு உங்க பைபிளை கிழிச்சிடக்கூடாது பைபிளில் நீங்க மிதிச்சிடக்கூடாது அது புனிதமான நூல் அதனால அதுல நீங்க மிதிச்சு கிதிச்சு நானும் விசுவாசியா இருக்கும்போது இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் ரெண்டாவது லைன்ல வந்து உட்காந்துட்டேன் இப்போ அந்த பையன் விசுவாசியா இருக்கா நல்ல விசுவாசியா இருக்கா சிஎம்சியில டாப் அக்கௌண்டாக இருக்கான் அக்கௌண்ட்ஸ் கண்ட்ரோலில் அச்சா அப்படி ஆவில் நிறைஞ்சி நான் அப்பந்தான் பைபிளை திருப்பி திறந்து வச்சேன் ஒரே அமுக்குதான் இருக்க கூட பைபிள் ஒதுக்கி வச்சுட்டு எல்லாரும் சரியான கூட்டம்னா என்ன அர்த்தம் தெரியுமா கரையெல்லாம் போயிடுச்சு தூசி தட்டி விடுற டைம் எலும்பு எலும்பு சீன தூசியை உதறி விட்டு எழுந்துரு உதற நேரம் காணப்படுகிற பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ அரை மணி நேரமோ முக்கால் அசைவாட வேண்டும் நேரத்தை மாத்திரம் தயவு செய்து பயன்படுத்துங்கள் எகிப்தை விட்டது உண்மை மறுபூமியில் இந்த வனாந்தரத்தில் உண்மை பின்பற்றுவது உண்மை நான் காணானை அடையாமல் ஓட்ட முடியக்கூடாது ஆண்டவரே நான் இனி வரும் உலகத்தின் பலனை ருசி பார்த்தவன் நல் வார்த்தையை பெற்றுக் கொண்டவன் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டவன் பரமையை ருசி பரிசுத்தாவியை பெற்றவன் எந்த சூழ்நிலையிலும் அந்த தேசத்தை நான் விட்டுவிடக் கூடாது போல காலேவை போல என்னை மாற்றோம் போல என்னை மாற்றோம் கால் வைத்த தேசத்தை சுதந்திரித்தார்களே வாக்குத்தம் பண்ணிந்த தேசத்தை சுதந்திரித்தார்களே எங்களுக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை தாருமாண்டவரே அந்த பிரபுக்களின் ஆவி எனக்கு வேண்டாம் ி பரப்புகிற இருக்க கூடாது உலகத்தில் இருக்கிற நாளைக்களிலும் நான் நச்செய்தி சொல்லுகிற விசுவாசிய மறிக்க வேண்டும் ரூபனை போல திரும்பி வரக்கூடாது காத்தை போல திரும்பி வரக்கூடாது மனாசையின் பாதுகாத்துரும் கோத்திரம் போல திரும்பி வரக்கூடாது அந்த பத்து பிரபுக்களை போல நான் அழிந்து போகக்கூடாது தேவரீர் எனக்கு இறக்கம் செய்யும் கதாவே வேத வசனத்தின் வெளிச்சத்தில் என்னை நான் கண்ணோக்கி பார்த்த அந்த பத்து பிரபுக்களைப் போல எனக்குள்ள சில காரியங்கள் இருக்கிறது அந்த ரூபன் புத்திரரை போல காத்தின் புத்திரரை போல அந்த மனாசின் பாதி கோத்திரத்தின் உடைய தன்மைகள் எனக்குள் போராடி கொண்டிருக்கிறது நான் அந்த கோத்திரங்களைப் போல அந்த பத்து பிரபுக்களைப் போல நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பரம ஈவே அந்த அனுபவத்தை ஒரு காலம் நான் விட்டு விடக்கூடாது எனக்குள்ள பல தோல்விகள் இருக்கிறது அந்த பத்து பிரபுக்களின் ஆவி காண அந்த ரூபனுடைய ஆவி எனக்குள் போராடுகிறது என்று ஒத்துக்கொள்ளுகள் யாராவது இருந்தால் எழுப்பி அறிக்கை அறிக்கை புது வருஷத்துல வந்துட்டு ராபோஜனம் கொடுக்க முழங்கால் போட்டுக்கிட்டு நான் கூட்டத்துக்கு வரல அறிக்கை செய்யணும்னு இந்த குழந்தைத்தனமான விசுவாசிகளாக இருக்கக்கூடாது வளர்ச்சியற்ற விசுவாசிகளாக இருக்கக்கூடாது தெளிவற்ற விசுவாசிகளாக இருக்கக்கூடாது ஊழியர்களோ விஸ்வாசிகளோ இதுதான் லாஸ்ட் அறிக்கை இதை நீ பயன்படுத்தினா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலைக்கு ஒரு காரணமாக இருக்கும் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான் முகமுகமாய் என்னை சந்தியம் ஆமேன் அறிக்கை செய்து உட்கார்ந்தவர்கள் அந்த ஜபத்தை ஏறங்கள் இந்த எட்டு கூட்டங்களிலும் கடந்து வந்து இல்லாவிட்டால் சில கூட்டங்களில் கடந்து வந்து எப்படியோ அறிக்கை ஒவ்வொருவரையும் அறிக்கை செய்த காரிய விடுதலையையும் இவ்வளவு நம்ம உட்கார்ந்து இருந்தோம் இனிமேல் முழங்காலில் யுத்தம் தான் அபிஷேகத்துல நீச்சல் அடிக்கணும் இப்போ நமக்கு ஒரு சரியான ஒரு சக்தி நம்மை நிரப்பாத பட்சத்துல அடுத்த வருஷம் நமக்கு ஜெயமாய் அமையிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு நல்ல ஒரு அபிஷேகத்தை கேளுங்க சக்தி நம்ம அபரிமிதமா இறங்கட்டும் ஆராய்ச்சி பண்ணாத்தையும் சொல்லியாச்சு அப்படித்தானே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க இல்லையா ஒரு மனுஷன் சொல்றான் என்னுடைய காரியத்தை எல்லாம் உம்மிடத்தில் சாட்டி விட்டேன் எல்லாத்தையும் சொல்லி பிடிச்சாச்சு இனி கத்தருடைய வல்லமை நம்மை நிரப்ப வேண்டும் ஒரு செகண்ட் கூடாது பிள்ளைங்கள் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க தட்டிவிட்ட மாதிரி பறந்துருவான் ஒரு தொடுதல் கிடைச்சால கண்ட்ரோல் பண்ண முடியாது பலன் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் தெய்வீக சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வரும் அபிஷேகம் வரும்போது அவசியம் இல்லாமல் எழும்ப கூடாது ஆனா தெய்வனுடைய சக்தியில பகுத்தறிவில் நீங்கள் நிறைத்திருப்பாயாக கதாவே எனக்கு ஒரு அபிஷேகம் தாரு சுவாமி பெந்தை நாளில் கத்தருடைய ஆவி இறங்கினது அதுபோல நம்ம ஒரு குறிக்கப்பட்ட நேரத்தில் ஒரு அபிஷேகம் இறங்கினது பேத சொல்லுகிறார் நான் கொரநூல் வீட்டில் போய் ஜபித்த இறங்கினது போலவே அப்படியே ஆவியால் இறங்கினார் சொல்றான் மேல் வீட்டில் எப்படி இறங்கிச்சோ அதே ஜீவன் அங்க இறங்குச்சு சொல்றான் அது போல அபிஷேகம் பெற்ற நாட்கள் நீங்க எந்த அளவு அபிஷேகம் பெற்றீங்களோ அதே ஆதியே அபிஷேகம் இப்ப இறங்கும் அந்த விசுவாசிய கத்தருடைய கிறிஸ்துவின் அன்பின் வெள்ளம் கரை புரண்டு ஓடட்டும் இதுதான் கடைசி கூட்டம் இனி அடுத்து பழைய ஆராதனை போயிருவோம் இன்றைக்கு ஒரு அபிஷேகம் உன்னை சந்திக்க வேண்டும் என்னை சந்திக்க வேண்டும் நம்முடைய சபையை சந்திக்க வேண்டும் ஒரு டிங் ஒரு தொடுதல் ஒரு வாக்கு தத்தம் ஒரு வசனம் ஒரு அபிஷேகம் ஒண்ணும் பெறாம எந்த அது ரெண்டு நிமிஷத்தில் கிடைக்கலாம் பத்து நிமிஷத்தில் உங்களுடைய அந்த வேகத்தை பொறுத்து இருக்கிறது ஒரே செகண்ட் அக்கனி பற்றி எரிஞ்சிச்சு அமர் அப்படி ஒரு தொடுதல் தேவை ஒரு வார்த்தை தேவை ஒரு வல்லமை தேவை ஒரு பலன் தேவை அக்கணி தேவை லூயா ஆமா இந்த கூட்டத்தில் தயவு செய்து எங்கள் போல வேடிக்கை பார்க்க கூடாது அந்நீர்களை போல மௌனமாகவும் இருக்கக்கூடாது இந்த கூட்டத்தில் ஒரு சாதாரண நபரை போல ஸ்தோத்திரம் பண்ணிக் கொண்டிருக்கவும் கூடாது போராடு போராடு கத்தாவே நான் ஜெயிக்க எனக்கு உதவி செய்யும் போராடு ஆவியானவர் இன்றைக்கு நிச்சயமாய் உன்னை முத்தரிக்க வேண்டும் வல்லமை இறங்கியே ஆக வேண்டும் வாயத்தர கூப்பிடு உன் சத்தம் பர்மத்தில் கேட்கட்டும் உன் சம் வலாவத்தில் கேட்கட்டும் சத்தம் வரலாறு கேட்கட்டும் ஆமா பிரியமான ஒரு அருமையான தேவ நம்முடைய மத்தியில் இருக்கு ஆனா இன்னொரு மந்த ஆவியும் போராடி கொண்டே து உார வைக்குது கண்ண மூட விடல உனக்கு ஒரு சதையான இருதயத்தை அனுமதிக்கல உனக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கு கொஞ்ச நேரத்தில் கத்திரத உடைப்பார் வெங்கல கதவை உடைக்கிறவர் உனக்குள்ள உடைக்க வேண்டியதை உடைப்பார் உனக்குள்ள திறக்க வேண்டியதை திறப்பார் நீ நிச்சயம் இன்றைக்கு பர்ஷத்தாவின் பொக்கிஷத்தை காண்பாய் ஆமா ஆமா மட்டும் அறிக்கை செய்து விட்டேன் செய்ய முடியாது எனக்கு உதவி செய்தால் தான் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் எதிர்ப்பு நிறைந்த உலகத்தில் என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியும் நான் அதற்காக கெஞ்சி கொண்டிருக்கிறேன் கத்தர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தோல்வியற்ற ஒரு ஜெய உள்ள அபிஷேகத்தை எனக்கு தர வேண்டும் என்று எத்தனை பேர் போராடி கொண்டிருக்கிறீர்கள் இளவயதின் பக்தியை நான் நினைத்து பார்க்கிறேன் நீ வாழ்க்கைப்பட்ட நாளில் இருந்த உன்னுடைய நேசத்தை நான் நினைத்து பார்க்கிறேன் நீ என்னை பின்பற்றி வந்த நாட்களில் நீ பட்ட பாடுகளை நான் நினைத்து பார்க்கிறேன் நான் இன்று உன்னை நேசிக்கிறேன் வாழ்க்கைப்பட்ட நாட்களில் இருந்த நேசத்தை நான் திரும்ப உனக்கு தரப்போகிறேன் உன் இளவையரின் பக்தியை நான் உனக்கு திரும்ப தரப்போகிறேன் உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்கும் ஜீவன் அக்கினின் ஆவுதல் அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் அக்கினி மயமான நாவுகள் இன்றைக்கு இந்த ஹாலில் இறங்கிக் கொண்டிருக்கிறது உன் வாழ்வில் அற்புதங்களை காண்பாய் கத்தர் உனக்காக அற்புதங்களை செய்வார் உன்னதத்தின் ஆவியே உயிர்ப்பிக்கும் ஜீவனே அக்கினி நாவுகளாய் அற்புதங்களை செய்யும் நீங்க காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அன்றைக்கு அந்த மேல் வீட்டில் இறங்கின அக்கினி மயமான நாவுகள் உண்மையில் இப்பொழுது வந்து அமரட்டும் விடாத உன்னுடைய அபிஷேகத்தை விட்டு விடாத அமே உன்னதத்தின் ஆவியே உன்னதத்தின் ஆவியே உயிர்ப்பிக்கும் ஜீவனே அக்கினி நாவுகளால் அற்புதங்கள் செய்த ஆமா இன்னைக்கு கத்தர் ஒரு அற்புதம் செய்ய போன்றார் அது உனக்குள்ள ஒரு பரிசுத்தின் வேலை துவங்குவதை காட்டுகிறது விலையேற பெற்ற அபிஷேகம் இறங்கும் ஆமா பிரியமான மேல் அனுபவம் என்பது எல்லாரும் ஒருமித்த ஆவிக்குள்ளே ஆவது பேர்னா நூற்றி பேரும் வயதிபர்கள் இருந்தார்கள் வாலிபர்கள் இருந்தார்கள் குடும்ப பெண்கள் இருந்தார்கள் இறங்கினார் அப்படியானால் உங்க மேல இறங்கல உங்களில் அநேகர் கவன இனமாக இருக்கிறீர்கள் செய்து கதாவே எனக்கு ஒரு அபிஷேகம் தாங்க சுவாமி உன்னதத்தின் ஆவியே உயிர்ப்பிக்கும் ஜீவனே எல்லாரும் கேட்கலாமா அவன் எனக்கு சரியான ஒரு அபிஷேகம் தார சுவாமி அக்கினி நாவல்கள் எனக்குள் வந்து அர்ப்பணங்களை செய்ய வேண்டும் உன்னதத்தின் ஆவிய உயிர்ப்பிக்கும் ஜீவனே அக்கினி நவுகளா upon and say they do me another team are we oh oh oh oh okay no oh oh oh oh oh oh oh oh அற்புதங்கள் செய்த அக்னி நாவை இறங்குகிறது உன் வாழ்விலே கத்தர் அற்புதங்களை செய்வார் உன் ஊழியத்திலே அற்புதங்களை செய்வார் உன் தோஷங்களை மன்னித்தவர் உனக்கு இறக்கம் காட்டினவர் இனி நீ ஜீிக்கக்கூடிய கிருமையை உனக்கு தருகிறார் இனி நீ சோதனையில் இருந்து இனி நீ சோதனையில் இருந்து தப்பி போவாய் உன்னோடு போராடின வல்லமைகளை இனி நீ காணாதிருப்பாய் ஏனென்றால் அந்த வல்லமைகள் நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறது எப்போதும் நினைந்து நினைத்து உருக அவரால் நிறைந்து இந்த உலகத்தை ஜெயிக்க எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள் எப்போது இயேசுவையே நினைத்து அவரால் நிறைந்து இந்த உலகத்தை மறந்திட கத்தாவே வாஞ்சிக்கிறேன் அன்பின் நாதா நான் இயங்குகிறேன் நான் உலகை மறந்திட கர்த்தாவே வாஞ்சிக்கிறே அன்பின் நாதா நான் ஏங்குகிறே கர்த்தாவே வாஞ்சிக்கிறே அன்பின் நாதா நான் ஏங்குகிறே ஆமா இது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பழைய பாடல் தான் கல்லாம் என் இருதயம் மாற்றி சதையான இருதயம் தாரும் எப்போது உமையே நினைந்து அதிலேயே உருகிக்கொண்டே இருக்கணும் உம்மால் நிறைந்து நான் இந்த உலகத்தையே மறந்து விட வேண்டும் கத்தாவே வாஞ்சிக்கிறேன் எத்தனை பேர் சொல்றீங்க எல்லாரும் முழங்காலில் இந்த பாட்ட பாடலாம் முழங்காலில் நீங்க பாடுங்க இந்த அபிஷேக் இந்த வார்த்த வல்லமை உங்களுக்குள்ள வர வேண்டும் ஆமன்னை பேர் வாஞ்சிக்கிறீர்கள் எப்போதும் உம்மால் நீ இணைந்து நான் உலகை மறந்திட கத்தாவோ வாஞ்சிக்கிறே அன்பின்னாதா நான் இயங்குகிறே கர்த்தே வாஞ்சிக்கிறே அன்பின் நாதா நான் இயங்குகிறே எப்போதும் நினைந்து உருகிறேன் உமாள் நிறைந்து நான் உலகை மறந்திடே கர்த்தாவே வாஞ்சிக்கிறே அன்பின் நான் அன்பின்ான்பின்ான் எத்தனை வாலிபர்கள் ஒப்புக் கொடுக்கிறீர்கள் அலே லையா எப்போது நான் உமையே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் உம்மாலே நான் நிறைந்து இந்த உலகத்தை மறந்து விட வேண்டும் லையா நினைந்து உருக உம்மாள் நிறைந்து நான் உலகை மறந்திடு கத்தாவே வாஞ்சிக்கிறேன் அன்பின் நாதா நான் எங்குகிறேன் கத்தாவே வாஞ்சிக்கிறேன் அன்பின் நாதா நான் எங்குகிறே எப்போது உமையே நினைந்து உருகீடு உமால் நிறைந்து நான் உலகை மறந்திட கத்தாவே வாஞ்சிக்க மரியாலிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும் வார்த்தை இந்த கூட்டத்தில் உன்னதமான பலம் உண்மையில் நிழலிடட்டும் அப்பொழுது உனக்குள் பிறக்கிறது பரிசுத்தினை உணர்வு வாஞ்சை விருப்பம் எல்லாம் பரிசுத்தடக்கிக் கொண்டிருக்கிறாய் ஆவியிலே கழி சாத்தான் தோற்று மரணம் தோற்று போனது அந்த வல்லமை என் பாவங்களை அறிக்கை மன்னித்தார் என் அக்கிரமங்களின் தோஷங்களை மன்னித்தார் கார்மேகத்தை போல அதை அகற்றிவிட்டார் என் முதுகு பின்னாக போட்டார் இனிமேல் அந்த பாவங்களை நினையாதிருப்பேன் என்று எனக்கு சொல்லி இருக்கிறார் ஆமேன் அந்த தேவனை நான் அந்த தேவனுக்குள்ளே நான் களி கூறுகிறேன் கத்தரனை விடுவித்தார் மன்னித்தார் hallelujah hallelujah enakinda ulagathile ondru vendaam yesu maatram podo yesuvie ninaithe endu ootathai jayamai mudippen yesu maatram podo pulojaathile yesu maatram podo pulojaathile enna esarai polave rara yokaane enna வேறாரு காணேன் ஏசு மாத்திரம் போதும் உலோஜாத்திலே ஏசு மாத்திரம் போதோ உலோதாத்திலே என்ன சாரை போல வேறா உங்க என்ன சாரை போல வேற உங்க ஏசு மாத்திரம் போதும் உலோதிலே ஏசு மாத்திரம் போதோ உலோதா எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு நான் வந்துட்டேன் இப்பொழுது எனக்கு ஒரு பெரிய இளைப்பார்கள் என் நேசர் மார்பில் சாய்ந்தால் போதும் அப்படி ஒரு வாஞ்சியோடு தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் என்னுடைய வாஞ்சை அதுதான் என்னுடைய ஆசை வேற எந்த உலகத்தில் எனக்கு வேற ஒண்ணுமே கிடையாது என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே ஐய என்ன என்ன மதுர சொல்ல இயலாது ஐய என்ன மதுர சொல்ல என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே என்ன என்பம் என்ன மதுர சொல்ல ஐயன் என்பம் என்ன மதுர சொல்ல என் நேசர் மார்பிலே நான் சாயும் நேரமே என் நேசர் மார்பிலே நான் சாயு நேரமே ஐயன் என்பம் என்ன மதுர சொல்ல இயலாது எடுக்கவும் முடியாததான பேரின்ப சந்தோஷம் பேரின்ப நதியினால் கத்தரும் தாகத்தை தீர்க்கிறார் ஏமாற்றும் என்ன மதுரை சொல்ல இயலாது என்ன மதுரை சொல்ல இயலாது என்போ நான் சாயு நேரமோ என்போ நான் சாயு நேரமோ ஐயன் என்ன மதுரை சொல்ல இயலாது ஐயன் மதுரை சொல்லு நான்சர் மார்பிலே நான் சாயு நேரமே என்ன என்பது சொல்ல இயலாது ஒரு மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது ஒரு தெய்வீக சக்தி நம்முடைய மத்திய ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது அதற்குள் நீ வந்தால் கத்தர் உன்னோடு பேசுவார் அதற்குள் நீ வந்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அதற்குள் நீ வந்தால் நேசருடைய மார்பில் சாய்ந்து கொள்ளலாய் என் நேசர் மார்பிலே சாயு நேரமே என் நேசர் மார்பிலே சாயு நேரமே என்பம் என்ன மதுரை சொல்ல இயலாது இயலாது என் நேசர் மார்பிலே நான் சாயு நேரமே என் நேசர் மார்பிலே சாயு நேரமே ஐயன் என்பம் என்ன மதுரை சொல்ல இயலாது ஐயன் என்ன மதுரை சொல்ல காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் அவைகளை தேவன் உடுத்துவிக்கிறார் ஆகாயத்து பறவைகளை பாருங்கள் அவைகளை பரமபிதா பிழை போட்டுகிறார் நீங்கள் அவைகளை பார்க்கல விசேஷித்தவர்கள் அல்லவா உலகத்தை மறந்துடு உலக கவலையை தூக்கி ஏறி கத்தருக்குள் கழிவு இன்னும் ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ அந்த பேரின்ப நதியில் மூழ்கீடு கணுக்கால் அளவு அல்ல முழங்கால் அளவு அல்ல இடுப்பளவு அன்பின் ஆலத்தில் உள்ள இழுக்கிறார் கூட்டம் கூட்டம் முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க நீங்க போயிடலாம் நான் இன்னும் அந்த நதியில் இன்னும் கொஞ்சம் மூழ்கணும் விருப்பப்படுறேன் அந்த பர்லவத்துக்குள்ள கால் எடுத்து வைத்து சந்தோஷத்தில் நினைச்சு இணைந்து பட்டணத்து வீதி எல்லாம் சுத்தப்பன் அங்கே பாடுவோரும் ஆடுவோரும் உலகூயா சிங்காசனத்துக்கு முன்னால வா மேன் பட்டணத்தை வீதி எல்லா சுத்த போ நாமே அங்கே பாடுவோரு மாடுவோரு கொட கோடியே அங்கே பாடுவோரு மாடுவோரு கொட கோடியே பட்டணத்து வீதியெல்லாம் சுத்த போ நாமே பட்டணத்து அங்கே பாடுவோரு மாடு கொட கோடியே அங்கே பாடுவோரு மாடு அங்கே அங்கே ஒரு கூட்டம் பாடும் ஒரு கூட்டம் ஆடும் ஒரு கூட்டம் பரம சந்தோஷத்தில் மகிழ்ந்திருக்கும் அந்த கூட்டத்தில் நீ இருப்பாயா நான் இருப்பேன் என்று எத்தனை ஒத்துக்கொள்கிறீர்கள் தாவிதை தாவிதை மீகால் கேட்டால் இசைவேளின் ராஜா எப்படி குதிக்க வேண்டுமா இசைவேளின் ராஜா இப்படி ஆட வேண்டுமா வஸ்திரம் எல்லாம் விலகி இப்படி நடு ரோட்டில் ஆடணுமா அது தேவையான் கேட்டார் அவன் சொன்னான் ஆடுகளுக்கு பின்னாக அலைந்தவன் என்னையை கொண்டு வந்து ராஜாவாய் மாற்றி இருக்கிறார் நான் இன்னும் ஆடுவேன் இன்னும் நான் பாடுவேன் நீ தாவிதாயிருந்த ஆடுப்பின் சந்தோஷம் உடன வரத்து நதி பாய்ந்து நடனமாடினமாடிக்கிற போது நம்மை நெருங்கி வரும் நுகங்களும் ஏது நீ நடனமாடிக்கும் போது ஒருத்தனும் கட்ட முடியாது போது நம்மை தொட்டு பார்க்கும் எதிரிகள் யாரு நடனம் ஆடி துதிகிரபொதே நம்மை நெருங்கி வரும் நுண்ணுகங்களும் ஏதே türlü türlü துதிகிரபொதே நம்மை தொட்டு பார்க்கும் எதிரிகள் யாரு türlü türlü துதிகிரபொதே நம்மை தொட்டு பார்க்கும் எதிரிகள் யாரு நடனம் ஆடி துதிக்கிறபோதே நம்மை நெருங்கி வரும் நுங்களüm ஏதே நடனம் ஆடி துதிக்கிறபோதே நம்மை நெருங்கி வரும் நுங்களüm ஏதே türlü türlü துதிக்கிறபோதே நம்மை தொட்டு பாக்கும் மேதரிகையாரு türlü türlü துதிக்கிறபோதே நம்மை தொட்டு பார்க்க மேதரிகையாரு வருஷத்தின் கடைசியில் என்னை ஜீவனோடு கத்தர் கொண்டு வந்தது மாத்திரம் அல்ல என்னை கழுவி தம்முடைய பரிசுத்த ரத்தினால் புண்ணிய ரத்தினால் கழுவி என்னை மாற்றினார் என் உள்ளம் நன்றினால் நிரம்புகிறது எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும் நான் அப்படிப்பட்டவங்க மாத்திரம் என்னோடு சேர்ந்து இந்த பாட்டை பாடுங்க நான் ஆடி பாடி மகிழ்வேன் கத்தரை நான் போற்றுவேன் பாவம்ன்னி படைந்தேன் மோட்சப்பாதை செல்கிறேன் நான் ஆடிப்பாடி மகிழ்வேன் அலையா எத்தனை பேர் பாட முடியும் நான் ஆடிப்பாடி மகிழ்வே என் கத்தரை நான் போற்று வே நான் ஆடிப்பாடி மகிழ்வே என் கத்தரை நான் போற்று பாவம் மண்ணி படைந்தேன் மோட்சப்பாதை செல்கிறேன் நான் ஆடிப்பாடி மகிழ்வே நான் ஆடிப்பாடி மார்கேள் வே என் கத்தரை நம்போற்றே நான் ஆடிப்பாடி மழ்கேள் வே கத்தரை நம்புவோவே நான் ஆடிப்பாடி மார்கேள் வே என் கத்தரை நண்போற்றே ஒரு நாள் உந்தையை கண்டு னை வேறு தேறையா ஒரு நாளும் தையை கண்டேனையா அண்ணால் என்னை வேறு தேரையா உந்தையை பெரித ஐயா என் பெரி உந்தையை பெரிதா என் பெரிதையா உந்தையை பெரித ஐயா என் பெரிதையா உந்தையை பெரிதையா என் மேலும் உந்தையை பெரிதையா ஒரு வெளிச்சத்தை பார்க்க ஒரு சூழ்நிலையை உணர்கிற அநேகருடைய நெற்றியில் கத்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறார் அநேகருடைய கத்தருக்கு பரிசுத்தம் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறார் அநேகருடைய கைகளில் கத்தருக்கு பரிசுத்தம் என்ற வார்த்தை முத்தரிக்கப்பட்டிருக்கிறது அநேகருடைய கால்களில் கத்தருக்கு பரிசுத்தம் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கிறது உன்னுடைய கையில் அந்த வாசகம் இருக்கிறதால் உன் கால்களில் அந்த வாசகம் இருக்கிறதா உன் வாயில் அந்த வார்த்தை இருக்கிறதா உன் நாமில் கத்தருக்கு பரிசுத்தம் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதா அந்த நாமம் தரிக்கப்பட்ட நிமிஷம் கூட்டத்தை முடிக்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன் ஆனா கத்தர் ஒரு சிலருடைய ஒவ்வொரு அவயவங்களிலும் பரிசுத்தம் என்ற எழுத்தை எழுத அவர் தீர்மானித்திருக்கிறார் கண்ணில என் கண்வத்தில் என் நெற்றியில என் நாவில் என் உததுல என் இருதயத்தில் என் கையில கால்கள் அந்த வார்த்தை என் ஜீவன் எல்லும் பரிசுத்தம் என்று எழுதும் என்று எத்தனை பேர் கேட்கிறீர்கள் தயவு செய்து இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் பெற்றோர்களே வாலிபர்களே முதியோர்களே சகோதர சகோதரிகளே கேளுங்கள் கச்சாவே என் நெற்றியில பரிசுத்த எழுதும் எழுதும் என் கைகளில் எழுதும் என் ஜீவன் எழுதும் உண்டு ஒரு சிலருக்கு தெரியும் துணை வேண்டும் தகப்பனே இவ்வுலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு என் ஜீவன் எல்ல எங்கிலும் பரிசுத்தம் என்று எழுதும் எத்தனை பேர் பார்த்தப்படுவீங்க துணை வேண்டும் துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கிற சக்திகள் பல உண்டு என் ஜீவன் எல்ல எங்கிலும் பரிசுத்தம் எழுதும் என் வீட்டில் வேலை சேலத்தில் என் உச்சந்தலை உள்ள மட்டும் எத்தனை பேர் சொல்ல போறீங்க துணை வேண்டும் தாஜபானே உலகிலே என்னை எதிர்க்கும் ச தீகள் உண்டு துணை வேண்டும் தாஜபானே உலகிலே என்னை எதிர்க்கும் ச தீகள் உண்டு என் ஜீவன் எல்லை என எழுதோ என் ஜீவன் தமிழ தூ ந பரிசூத்தம் என எழுது எஞ்சீவன் எல்லை எங்கிலோ பரிசூத்தம் என எழுது கத்தனை பொழுது பரிசுத்தம் என்று எழுதி கொண்டிருக்கிறார் அதை ரூயா எஞ்சீவன் என எழுத எஞ்சீவன் எல்லை எங்கிலோ என் ஜன் என்னுடையோடு ஒத்து போனீங்க நீங்க நிச்சயம் தோத்து போக மாட்டீங்க வாழ்நாள் முழுசும் பரிசுத்தம் பரிசுத்தன் கத்தரை எழுத போறார் கதாவே நான் முழங்கால் போட்டு நிக்கிறேன் என் நெத்தியில் எழுதுங்க சுவாமி பரிசுத்தன் எழுதுங்க என் நாக்கீட்டு என் நாக்க பரிசுத்தன் எழுதும் என் கையை உயர்த்துற பரிசுத்தன் எழுதும் என் இருதயத்தை வெளிப்படுத்துகிறேன் பரிசுத்தன் எழுதும் அமே எத்தனை பேர் கேட்கிறீங்க எல்லை எங்கோ பாரிசோத்தம் என எழுத என் ஜிவன் எல்லை எங்கோ பாரிசோத்தம் ஜீவன் எல்லையிலோ பரிசூத்தம் என எழுதீவன் எழுதியா இந்த கூட்டம் ஒரு நிமிஷம் இந்த கூட்டம் முடியாம போய்கிட்டு இருக்கு காரணம் என்ன இந்த கூட்டத்தை ஆமீன் போடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன நீ ஒரு தவிப்போடு என்னை எதிர்க்கிற சக்திகள் பல இருக்கு எங்க போனாலும் போராட்டம் எங்க போனாலும் சஞ்சலம் எங்க போனாலும் தவிப்பு எனக்கு துணை வேண்டும் தகப்பனே எனக்கு ஒரு நல்ல துணையாக நீர் வர வேண்டும் அந்த தவிப்பு உனக்கு இருக்கு அந்த தவிப்பை போக்குறதுக்கு தான் இந்த கூட்டம் போய்கிட்டே இருக்கு பரிசுத்தம் துணை வேண்டும் தகப்பனை உலகிலே என்னை எதிர்க்கும் சங் தீகள் பாலோ உண்டு துணை வேண்டும் தகப்பனை உலகிலே என்னை எதிர்க்கும் சங் தீகள் பாலே உண்டு என் ஜீவன் இல்லை எங்கிலோ பரிசூத்தம் என எழுது என் ஜீவன் பரிசு தம்யனெழுது என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசு தம்யன் அயெழுது என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசு தம்யன எழுத